ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து சந்தியாவந்தனத்தினுடைய பெருமைகளை பார்த்துன்னு வரோம் இந்த சந்தியாவந்தனமுறது அத்தனை பேருக்கும் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்முடைய ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்கா இந்த சந்தியாவந்தனத்தை வேதாத்தியனம் செய்யத்துக்கு அதிகாரம் செய்யக்கூடிய சந்தியாவந்தனம் ஒரு மாதிரி செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம் ஒரு மாதிரி படிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய சந்தியாவந்தனம் ஒரு மாதிரி அவைகளுக்கெல்லாம் சந்தியோபாசனம்னு பேர் வேதாத்தியனம் பண்ணுறவா பண்ணுற சந்திக்கு சந்தியாவந்தனம்னு பேர் இந்த சந்தியாவந்தனத்தில் பிரதானமான அர்கிய பிரதானத்தை விரிவாக பார்த்தோம் அதற்குன்னு ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் அதையும் பார்த்தோம் அதே சரித்திரம் சௌர புராணத்தில் சொல்லியிருக்கு ரொம்ப முக்கியமான சரித்திரம் இது அந்த சரித்திரம் எப்படி ஆரம்பமாகுதுன்னா பிரம்மா ஜெகத்தை சிருஷ்டி பண்ணினார் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணி பூமியை சிருஷ்டி பண்ணி அதை எப்படி சிருஷ்டி பண்ணினார்னால் முட்டை வடிவத்தில் பிரம்மா உத் சிருஷ்டி பண்ணினார் பூமியை அதனால தான் அதுக்கு அண்டம்னு பேர் பிரம்மா அண்டம்னு சொல்கிறோமே பிரம்மாவனால் சிருஷ்டி பண்ணப்பட்டது அது கோழி முட்டை மாதிரி முட்டை மாதிரி இருக்கும் அது அப்படி சிருஷ்டி பண்ணி அதற்கு நாலு நாலு பக்கங்கள்லேயும் பாதுகாப்பு கொடுத்து அப்படி சிருஷ்டி பண்ணினார் மேலே லோகங்கள் கீழே லோகங்கள்னு முன்ன பின்ன பதிமூன்று லோகங்களை வச்சு நாம் இருக்கக்கூடியதான லோக்கத்தையும் சேர்த்து பதினான்கு லோகங்கள்னு நாம் சொல்கிறோம் இவையெல்லாம் பிரம்மா சிருஷ்டி பண்ணி இதில் சிருஷ்டி பண்ணினார் பிரம்மா அதில் பிரஜைகளையும் சிருஷ்டி பண்ணினார் இது சரியான முறையில் நடக்கனும். அதுவாக நடக்கனும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பிரம்மா விஷ்ணுக்கிட்ட போய் கேட்க அப்போது மகாவிஷ்ணு அத்தனை தேவதைகள்ட்டையும் இந்த பொறுப்பை கொடுத்தார் அப்போது அத்தனை தேவதைகளுமாக சேர்ந்து இந்த உலகம் நடத்துகிறதுக்கான ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி பரபிரம்மத்தை தியானம் பண்ணினான் அத்தனை தேவதைகளும் பரமாத்மாவை தியானம் பண்ணி ஒரு தேஜஸ் வெளிப்பட்டது அந்த தேஜஸ் தான் சூரிய மண்டலம்னு நாம் சொல்கிறோம் அந்த தேஜஸ்ஸுக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா இந்த உலகம் நடத்துறதுக்கான பொறுப்பை சூரியனிடத்தில் கொடுத்தா கொடுத்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உன்னுடைய பலத்தில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சூரியனிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்தும் மகாவிஷ்ணுவானவர் ஏகாஸ்வ சத்ததா பூத்வா வகதே ஹரிதீஸ்வரஹா ஒரு குதிரையை வச்சுண்டு ஏழு குதிரையை சிருஷ்டி பண்ணி கொடுத்தார் ஹரி ஹரிஹி விஷ்ணுவானவர் அப்படி கொடுத்தும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொடுத்தா இந்த சூரியனுக்கு தேவதைகள்லாம் சேர்ந்து ரத்தத்தை கொடுத்தா அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொடுத்தும் சூரியனிடத்துல இந்த உலகம் நடக்கிறதுக்கான பொறுப்பை கொடுத்தா அதுதான் சூரியன்னு ஒருவன் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது பூமியிலே நாம் ஒரு தானியத்தை போட்டால் அந்த தானியம் வளர்கிறதுக்கு சூரியனுடைய வெளிச்சம் கட்டாயம் வேணும் காத்து ஆரோக்கியமான முறையில் நமக்கு அடிக்கிறதுக்கு சூரியனுடைய ஒளி கட்டாயம் வேணும் ஆகாசம் சுத்தமாகறதுக்கு சூரியனுடைய ஒளி கட்டாயம் வேணும் அப்படி சூரியன் இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது ஆகையினால்தான் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் பகலில் செய்யணும்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சூரியனை சாட்சியாக வச்சுட்டு செய்யணும் ஏன்னா நாம் நேராக பார்க்குற ஒரே தெய்வம் சூரியன்தான் ஆகையினாலே அந்த தெய்வத்தை சாட்சியாக வச்சுட்டு தான் நாம் அனைத்தும் செய்கிறோம் அப்படி இந்த சூரியனுக்கு அனைத்தும் கொடுத்தா ரதத்தை கொடுத்து அந்த ரதத்தில் சூரியனை அமர்த்தினா திருஷ்டுவா தஸ்மை ததௌ கன்னியாம் சாயாம் தக்ஷப் பிரஜாபதி அந்த தக்ஷப் பிரஜாபதி என்ன தன்னுடைய பொன்னான சாயையை சூரியனுக்கு கன்னிகாதானம் பண்ணினார் அப்படி கொடுத்தார் கொடுத்துட்டு இவா ரெண்டு பேருடைய சகாயத்துக்காக சம்ஜாங்கிறவளையும் கூட அனுப்பினார் தக்ஷ பிரஜாபதி அப்படி அனுப்பிச்சு ரத்தத்தில் அமர்த்தி சூரியனுடைய பொறுப்பில் கொடுத்தா இந்த உலகத்தை சூரியன் அந்த உதயமாறதிலிருந்து ஆரம்பித்து அஸ்தமனம் ஆற வரையிலும் இந்த பிரம்மாண்டமான இந்த லோகத்தை சூரியன் ரட்சிக்கிறார் இந்த லோகத்துன்னு நாம் இருக்கிற லோகத்தை மாத்திரம் இல்லை பதினான்கு லோகங்களையும் சூரியன் ரட்சிக்கிற பதினான்கு லோகங்கள்லையுமே சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் உண்டு அப்படி பாதுகாத்தார் சூரியன் அப்படி தனக்கு கொடுத்த வேலையை சரியான முறையில் செய்யணும்னு அதே ஞாபகமாக சூரியன் ரட்சிச்சுண்டு வர்றார் லோகத்தை அப்போது அப்படி அப்படி ரட்சிச்சுண்டு வர்ற சூரியன் பக்கத்தில் சாயான மனைவி இருக்கிறத மறந்து போயிட்டார் சூரியன் ஏன்னால் அவருக்கு கொடுத்த பொறுப்பு இருக்கே ரொம்ப பெரிய பொறுப்பு ஜகத்தை பூரா கா காப்பாற்றணும்னா பெரிய பொறுப்பு அந்த பொறுப்புலேயே மூழ்கி போயிட்டார் பக்கத்தில் உள்ள சாயா பத்னி மனைவியை மறந்து அப்படியே ரெண்டு பேருமாக அப்படியே இருந்துட்டுருக்கா அப்போது பார்த்தா அந்த சூரியனுடைய பிரகாஷம் எப்படிப்பட்டது அக்னி பிழம்பு மாதிரி இருப்பார் அவர் அந்த அக்னி பழம்புக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால சாயைக்கு என்னாச்சு உடம்பு ரொம்ப இழச்சி போயிடுது சாயா சுஷ்கத்தனுர்பூத்வா காலக்ஷேபம் சக்காரஹா உடம்பு ரொம்ப க்ரிஷமாக போயிடுது சாயாவுக்கு இழைச்சி போயிட்டா அந்த சூரியனுடைய அந்த பிரகாஷம் தாள முடியாமல் ஈயாசுகூ பித்தரோ திரஷ்டும் சம்ஜாம் கர்மணி சாயா ஜகாம தாம் திருஷ்டுவா தக்ஷப் பிராக விஷங்கிதா என்ன பண்ணினா சாயா பார்த்தா இப்படியே போயின் இருக்கு சரி அப்பாவை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம்னு தகப்பனார் தன் கூட அனுப்பின சமிக்ஞாவ அவள் உட்கார்ந்த இடத்துல வச்சுட்டு இவள் கிளம்பி போயிட்டா தகப்பனாரை பார்க்கறதுக்கு சூரியனிடத்துல சொல்லாமல் சாயை ஏன்னா அவர் எப்பொழுதும் அந்தர்தானமாகவே இருக்கார் வெளி உலகத்தையே பார்க்கல அவர் கண்ணு மூடிண்டு ஜகத்தை ரட்சிக்கிறார் அதையனால இவள் பார்த்தா சம்ஜையை அங்கே வச்சுட்டு இவள் தகப்பனாரை பார்க்க கிளம்பி போயிட்டா சாயா சம்ஜா சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தா சூரியனுக்கு செய்ய வேண்டிய பனிவடையகளெல்லாம் சம்ஜா பண்ணிவிடுவாரா அப்படி போயின்ட்டு இருந்தது என்ன பண்ணினா தகப்பனாரை பார்க்க போனா சாயா ஜகாம தாம் திருஷ்டுவா தக்ஷப் பிராக விசங்கிதா தக்ஷபிரஜாபதி பார்த்தார் பார்த்த உடனே என்ன நீ மாத்திரம் வர மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்டார் ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் பொண்ணு மாத்திரம் அதுக்கு வரப்படாது மாப்பிள்ளையோடு தான் வரணும் இன்னும் மாப்பிள்ளையனுடைய பொறுப்பில் நான் பொண்ணை கொடுத்தாச்சு அப்படி கேட்குறார் மாப்பிள்ளை எங்கே நீ மட்டும் வரையே எங்கன்னு கேட்டார் ஏகாக்கினி தொமாயாதா கதம் ஒன்று மாத்திரம் எப்படி தனியாக அனுப்பினார் மாப்பிள்ளை சூரியன் வரலையா அப்படின்னு கேட்டார் அவள் அதை கேட்ட உடனே ஹோன்னு அழ ஆரம்பிச்சுட்டா சாயா ஏன் அழறா என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு கேட்குறாள் என்ன நடந்தது சொல்லு எதுவாக இருந்தாலும் சொல்லு நீ எப்போ இங்கே கிளம்பி வந்தாலும் தனியாக வரப்படாது நீ மாப்பிளையோடு தான் வரணும் அதுதான் பெண்ணுக்கு அழகு ஷீலம் பதிவிரதானாந்தோ நஹ்யேதாதனோத்பவே அப்படி வரப்படாதம்மா நீ எப்போ வந்தாலும் மாப்பிளையோட தான் வரணும் நீ இது தனியாக வரவக்கூடாது இல்லை மாப்பிள்ளை கொண்டு உன்னை விட்டுட்டு போகணும் ஆற்றுல நீ ஏன் ஏன் இழற என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்குற இவ்வளோ பொறுப்பாக கேட்குறார் பிரஜாபதி தக்ஷ பிரஜாபதி இப்படி தான் நான் ஒவ்வொருத்தரும் கேட்கணும் பொண்ணு வந்தால் ஏன் நீ மட்டும் வர மாப்பிளை எங்கேன்னு கேட்கணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்குறது அப்படி கேட்குறார் தக்ஷ பிரஜாபதி அவ சொன்னால் கல்யாணம் பண்ணி கொடுத்த பொழுது அவர் என்னை பார்த்தது தான் அதுக்கப்புறம் அவர் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் சாயம் ஏன் என்ன நடந்தது விரிவாக சொல்லு அப்படின்னா அவ சொல்ல ஆரம்பித்தான்னு அந்த சரித்திரம் மேற்கொண்டு போகிறது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்